நிறைவுரையாக வணக்கத்திற்குரிய தவிர்த்து பூஜ்ய ஸ்ரீ சுவாமி ஓங்காரநந்தா அவர்கள் நமக்கு ஆசி உரையும் நிறைவுரையுமாக வழங்க வேண்டுமாறு அவர்களை பணிவோடு வேண்டுகிறோம் ம்ீதிமூர் சுந்திரம்ைபாயம் சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கி கம்ச்சா நமா வ மாதம மேவிரமேபே நமோதி சம்பிராயோ வம்ச ஷிபியோ மஹோ குருப்பன எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரமம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெடிபோல் யான் என் ஸ்வரூப சுபாவமானேன் அவருடை பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனேன் என்னுடை மனது புத்தி இந்திய ஷரீரமெல்லாம் என்னுடை அறிவினாலே இரவிமுன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏக்கமென் ஐக்கியம் செய்ய என்னுடை குருவாய்த்தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே நியன்பர்களே இந்த கைவல்ய நவநீத மகாநாடு என்ற ஒரு சிந்தனை உருவாகி சென்றவரிடமும் இந்த வருடமும் நிகழ்ந்து நிறைவு பெறுகின்ற தருவாயிலே எனக்கு பெரியோர்கள் கற்றுக் கொடுத்த சாஸ்திரங்களுடைய சாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் ஏதாந்தங் கேட்கும் வேட்கை ஒழிந்திலர் வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்த இடம் வேதாந்தன் கேட்டவர் வேட்கை விட்டாரே நமக்கு தெரியும் எந்த காரணத்தினால பேசியிருக்கிறார் நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க கைவல்ல நவநீதம் என்கிற பெயர்ல இப்படி ஒரு கைவல்லிய நவநீத வேதாந்த நூலின் அடிப்படையில இப்படி ஒரு மகாநாடு நடத்த வேண்டும் என்று சிந்தித்திருக்கிறீர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இது இந்த முயற்சியானது இன்னும் நன்றாக சிறப்பாக வளர வேண்டும் என்று நான் நன்றாக பாண்டவராய சுவாமிகளையும் தத்துவராய சுவாமிகளையும் இந்த வேதாந்த சம்பிரதாய குருமார்களையும் பிரார்த்தனை செய்கிறேன் இதுல பல சிரமங்கள் இருக்கலாம் குறைகள் இருக்கலாம் ஆனா இது நன்றாக வளர வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை நிறைய அறிஞர்கள் வரணும் ரொம்ப சாரமான விஷயங்களை நிறைய மும்க்களுக்கோடு பகிர்ந்து கொள்ளும் அது ரொம்ப முக்கியம் மடங்கள்ல எல்லாம் சங்கர மடங்கள்லாம் வித்வத் சதஸ்துன்னு நடக்கும் பண்டிதர்கள் சபை நடக்கும் சங்கராச்சார வாக்கியார்த்த சதஸ் நடத்துவ வந்த சிங்கேரிசா பதினாறு வயசுலாஸ்திரிதான ஆச்சரியப்பட்டுதான் அவருக்கு முழுமையாக பாடங்களை சொல்லிக் கொடுத்து இன்றைக்கு தன்னுடைய சிஷ்யராகவும் உத்திராதிகாரியாகவும் அவரை மட்டத்தில் விதுசேகர பாரதி சுவாமிகள் என்ற பெயரோடு திருப்பெயரோடு அவர்கள் விளங்குகிறார் கோவிலூர் மட்டத்துக்கும் சுங்கேரி மட்டத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டுங்கிறது தெரியும் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சாரதாம்பாள் கோவிலே கட்டி கொடுத்தது கோயிலூர் மட்டம்தான் வீரசேகர ஞானதேசிக சுவாமிகள் காலத்துல இன்னும் அங்க பார்க்கலாம் தமிழ் எழுத்துக்கள்லாம் இருக்கும் காரக்குடி பேட்டர்ன்னு அதுக்கு பேர் கோவில்கள் அமைப்பெல்லாம் தமிழ்நாட்டில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கோவில்கள் அந்த காரைக்குடி பேட்டர் இருக்கு செவி செய்தி எவ்வளவு தூரத்துக்கு இது உண்மை என்று எனக்கு தெரியாது ஆண்டுகளுக்கு முன்புரியில இருந்த ஒரு ஜெகத்குரு கைவந்த பாடல்களுக்கு வித்யாரண்யர் சங்கரமடத்துல சிறுங்கேரி சங்கரமடத்துல வித்யாரண்யர்கிட்ட நம்முடைய சீடர்கள் போய் பாடம் அதுல மெய்யப்ப சாமிகள் பல சாமிகள் அதுல சாமி சொல்ற மாதிரி இருநூத்தி ஒன்பது நம்ம கோயிலூர் ஆண்டவர் என்கிற முத்துராமலிங்க ஆன தேசியரே நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிக்கல்ல உகந்தலிங்க சுவாமிகள்கிட்ட பாடம் கேட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி பத்து ஒட்டி எப்படி அந்த குரு பத்தினி எனக்கு ரெண்டு மைல் வேணும்மா ரெண்டு மைல் குஞ்சு பிடிச்சிங்களா இங்க மயில் குஞ்சு நிறைய இருக்குன்னு வந்தாரு வந்த இடத்துல இந்த கோயில் சிதிலமா இருந்துச்சு கட்டடம் எல்லாம் இடிஞ்சு கிடந்துச்சு குடிசியா இருந்துச்சு இதை கட்டணும்னு சங்கல்பம் அதை கட்டுறதுக்காக வந்தவர் தான் கட்டுறது தங்கறதுக்காக தான் மடத்த ஆரம்பிச்சாங்க அதனால வித்யாரண்யர் காலத்தில் குருமடமாக இன்று வரையும் எங்களுடைய குருவாக நினைப்பது சங்கராச்சாரிய பரம்பரைக்கு பாடம் சொன்னவர்கள் தமிழ் அதுக்கு பின்னர் வேதாந்த இயக்கம் தொடங்கப்பட்டது ஆண்டுகளுக்கு பின்ன அந்த சுவாமிகள் சிஷ்யர்கிட்ட சொல்லி தமிழ்நாட்டில் நீ கைவில்லைனவனே இதை நன்றாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி வந்து ஒரு முறையாக பாடல் சொல்லக்கூடிய ஒரு மடமாக இது விளங்கி இருக்கிறது இன்றைக்கு சுவாமிகள் பாடல் சொல்றார் என்று கேட்டுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மடத்தினுடைய உண்மையான நோக்கம் நிறைவேற வேண்டும் இந்த மடம் எந்த காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அது பத்து பேரா இருந்தாலும் சரி அஞ்சு பேரா இருந்தாலும் சரி ஆயிரம் பேராக இருந்தாலும் சரி இந்த சாஸ்திர பாடம் நடக்கணும் அது தான் அதுக்கு உயிர் ஜீவன் ஆகவே இந்த கைவல்ல நவநீதத்தனு சொல்லிக்கொண்டு நம்ம வேதாந்த சாஸ்திரத்தை தான் சொல்கிறோம் அதுவும் அத்வைத சித்தாந்தம் அதுவும் சைவ சித்தாந்தம்னு ஒண்ணு தமிழ்ல நம்ம சொல்லி கொண்டிருக்கோம் அந்த சைவ சித்தாந்தம் இங்க ரொம்ப பிரசித்தமானது சித்தாந்த சைவம் சைவ சித்தாந்தம் என்றும் ஊரடிகள் பெரியவர்களுக்குலாம் தெரியும் தெரியும் அவர் நிறைய தமிழ்நாட்டு ஆதீன மடங்களை எல்லாம் தொகுத்து ஒரு அழகான புத்தகமா போட்டிருக்கிறார் ரொம்ப அற்புதமான ஒரு பணி அவர் செய்திருக்கிறார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நமக்கு இந்த சாஸ்திர விஷயங்கள்ல நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் கைவல்யானம் தெரியும் தெரிஞ்சவங்கள்டே போய் சொல்லி அதையே சொல்லிட்டு இருக்க வேண்டிய விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த சிறு புத்தகத்துல கூட நான் கவனிச்சேன் முகவரியா எழுதுற போது நீலகண்டர் சங்கரர் முதலியவர்கள் பிரம்மசூத்திரத்திற்கு உரையிருக்கிறார்கள் பார்த்த உடனே கோயிலூர் வேதாந்த மட்டத்தில் நீலகண்டர் போட்டிருக்காங்களே அப்படின்னு யோசிச்சேன் நீலகண்ட சிவாச்சாரியாருக்கு இன்னொரு பேரு ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார் அவர் பிரம்மசூத்திரத்துக்கு சிவ விசிஷ்டாத்வைத பரமான வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் எப்படி ராமானுஜாச்சாரியார் ஸ்ரீபாஷ்யத்துல விஷ்ணு விஷ்ணுபரமானுஜாச்சாரியர் பிரம்மசூத்திரான பாஷ்யம் ஆகிய ஏன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியணும் எல்லாருக்கும் அந்த பாட்டு தெரியும் உங்களுக்கு படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் கொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் புறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்து எடுத்து அழித்தே இந்த கைவல்யன் அவன் அடைந்தவர் அலைவரோ பசியிலேதம் உபனிஷத்துகள் அனந்த உபனிஷத்துகள் இருக்கு ஆயிரத்தி நூத்தி எண்பது உபனிஷத்து இருக்கணுமா இப்ப சங்கராச்சாரியர் பத்து உபனிஷத்துக்கு தான் வியாக்கியானம் பண்ணார் சுவேதாசுவதரம் சில உபநிஷத்துல சொல்றாங்க வாக்கிய பாஷ்யம் ஆனாலும் அந்த உபனிஷதங்கள் தான் பிரம்மசூத்திரத்துல விசாரம் பண்ணப்பட்டிருக்கு ஆகையினால அந்த உபனிஷதங்களை சங்கராஜல வியாக்கியானம் பண்ணியிருக்க படர்ந்த வேதாந்தம்னு சொன்னா தெரியும் நமக்கு உபனிஷதங்கள் முன்னூல் குடங்கள்னா என்ன ஒன்னு பிரம்மசூத்திரம் இன்னொன்னு பாஷ்யம் இன்னொன்னு வார்த்தைகம்ங்கிறாங்க 3 என்ன பிரம்மசூத்ரம் சூத்திரத்துக்கு பாஷ்யம் பாஷ்யத்துக்கு வார்த்திகம் வார்த்தைகம்னா என்னன்னு கேட்டால் நான் இப்போ அர்த்தம்லாம் சொல்ல முடியாது சூத்திரம்னா என்ன அதுக்கு லட்சணம் தனியாக இருக்குது நன்னூரில் தமிழ்ல இருக்கு சில் வகை எழுத்தில் பல்வகை பொருளைன்னு படிக்கிறோம் அதே மாதிரி பாஷ்யம்னா அதுக்கு ஒரு லட்சணம் இருக்கு சூத்தம்னா அதுக்கு ஒரு லட்சம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் எல்லாம் தெரிஞ்சால் சொல்ல முடியும் நான் பொதுவாக சொல்றேன் இப்படி ஒரு விஷயம் இருக்கு கைவல்லிய நவனிதான் ஓரளவுக்கு படித்தவங்களுக்காக நான் பேசுறேன் அவங்கதான் என் மனசில் இருக்கிற அதிகாரிகள் நான் பேசக்கூடிய நிறைவுரையை கேட்பதற்கு மற்றவர்களுக்கு புரியல புண்ணியம் கிடைக்கும் கவலைப்படாது கிடைக்கும் கேட்ட புண்ணியமாவது கிடைக்கும் தமிழ்நாட்டில் சொல்றதுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் எல்லா மடங்கள்லாம் இருக்கிறது நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறது லட்சியமா இல்ல குடும்பம் நடத்துறது லட்சியமா இல்ல புண்ணிய காரியங்களை பண்றது லட்சியமா இல்ல இந்த ஜீவாத்மா மோக்ஷம் அடைகிறது லட்சியமா அதுவே சரியில்லைன்னு வச்சு போனேன் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அதனாலதான் வள்ளுவர் கற்பவை கற்க கண்டதெல்லாம் படித்த படிக்க வேண்டியதோ படின முதல்ல இளைஞர்களுக்கு இளைஞர்கள் ஏன் வரலன்னா இளைஞர்களுக்கு புருஷார்த்த நிச்சயமே கிடையாது வாழ்க்கையின் குறிக்கோள் என்னங்கறதுலேயே தெளிவில் ஏன் பிறந்திருக்கேன்னு தெரியாது வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க எனக்கு எந்த மெய்ஞான எழில் வாழ் கொடுத்தான் தாய்மாரன் அப்போ அதிகாரிகளை உருவாக்கணும்னா முதல்ல புருஷார்த்த நிச்சயம் சொல்லிக் இப்படி சுவாமிஜி சொன்னார் ஆனா அவனால இருந்து சொல்லி கொடுத்துருப்போம் என்ன கேட்டால் இளைஞர்கள் வர்றதுலாம் இருக்கட்டும் முதல்ல ஐம்பது வயசு ஆன புத்தி வர வேண்டாமா எத்தனை தான் இந்த அர்த்த காலத்துல உழல்றது இந்த பொண்ணிலும் பொருளிலும் மண்ணிலும் எத்தனை நாளைக்குதான் உழல்றது அந்த காலத்துல சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு செட்டியார் கொட்டை கட்டிட்டாருமா செட்டியார் கொட்ட கட்டிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா பிசினஸ் விட்டுட்டாருன்னு அர்த்தம் வியாபார தொழிலை விட்டாரு பையன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு நேரத்துக்கு வந்துட்டாரு முதல்ல திருவாசகம் படிக்கணுமா நான் கேள்விப்பட்டிருக்கேன் திருவாசகம் ஒப்பிக்கணும் முதல்ல அப்புறம் தான் அத்வைத சொல்ல முடியும் என்று அப்புறம் புரியும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நேரம் நீங்க யோசிக்கணும் முப்பொருள் உண்மைங்கிறது சைவ சித்தாந்தம் பசு பதி பாசம் என பகர் மூன்றினில் பதியினை போர் பசு பாசம் அனாதி பதியினை சென்ற அணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் nell'area சரி சித்தாந்தம் நிறைய சொல்லிட்டு இருந்தா நேரம் ஆயிடும் அவனுக்கு முதல்ல பக்தியே வரணும் எழுதி எழுதியாங்க அதுதான் படமா என்ன சங்கராச்சாரிய சரித்திரத்தான் ஆழமா படிச்சா தெரியுது சில விஷயங்கள் பண ஒலையில எழுதி எழுதி அவர் மாத்திரம் இல்ல எல்லா ஆச்சாரியர்களும் தான் சொல்லல எல்லா ஆச்சாரியர்களும் பண ஒலையில எழுதி நிறைய விஷயங்கள் தெரியும் ஒரு அதிகாரி ஆகாமையே சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில்லை அதனால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவுள்ளது பரோட்சமோ அபரோஷமோ அந்த விசாரம் அப்புறம் பார்ப்போம் பரோட்ச ஜஞானம் வரும்னு சுவாமிஜி சொல்றார் தயாந்தி அபரோஷ ஜான சொல்லுவார் சாஸ்திரத்தினால பரோட்ச ஜானம் இல்லை அபரோக்ஷானம் தான் ஏன்னா விஷயம் அபரோக்ஷம் அபரோஷமான விஷயத்தை பற்றி சாஸ்திரம் பேசுறபோது பரோட்ச ஜஞானம் சொல்றது அதுல சில பிரச்சனை வரும் அதெல்லாம் நம்ம அப்புறோம் இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி விசாரம் கண்டிப்பா வேணும் அப்படி இருந்தால்தான் சூடு பிடிக்கும் கைவல்யில வந்து நினைக்க மாட்டாங்க இவ்வளவு மதங்கள் எப்படி வரும் நம்ம தேசத்து இவ்வளவு அபிப்பிராய பேதங்கள் ஒரே ஸ்ருத்தியை வச்சுக்கிண்டு ஒரு மரத்தில் இரு பறவைகள் ஒரு மரத்தில் ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ஒன்னா வேறே எப்படி வேற எப்படி ஒண்ணு மத்வாச்சாரியாருடைய அபிப்பிராயத்துக்கும் ராமானுஜாச்சாரிய அபிப்பிராயத்துக்கும் நீலகண்ட சிவாச்சாரியருடைய அபிப்பிராயத்துக்கும் ஆதிசங்கருடைய அபிப்ராய ஆதிசங்கர் எல்லாருமே என்ன சொல்றாங்க ஆதிசங்கராக இருக்கட்டும் ராமானுஜாச்சாரியரா இருக்கட்டும் மத்ராச்சாரியரா இருக்கட்டும் நீலகண்ட சிவாச்சாரியரா இருக்கட்டும் எந்த ஆச்சாரியர்களும் என்ன சொல்றாங்க இது நான் சொல்லல எனக்கு முன்னாலே இருந்ததுங்கிறான் சங்கராச்சாரிய சொல்றாரு எயிருமே குருஹி பூர்வம் பத வாக்கிய பிரமாணத்தாக வியாத்தா சர்வ வேதாந்தாக தான் நித்தியம் பிரணதோஸ்நேகம் எனக்கு முன்னாலே எத்தனையோ குருமார்கள் இதை விளக்கியிருக்கிறார் கௌடவாதரே மாயா மாத்தம் இதம் துவைத்தம் அத்வைதம் பரமார்த்ததா சொல்லணுமே ஆஹ ஆத்மா வந்து பரோட்சமா அபரோக் நான் என்பது எனக்கு தெரிஞ்சதா தெரியாததா கேள்வி என்பது தெரிஞ்ச பொருளா தெரியாத பொருளான் தெரிஞ்ச பொருள் ஆத்மாச்ச பிரசித்த விஷயாச்சர் பிரசித்தம் ஆதிசங்கர் பகவத்கீதையில பதினெட்டாவது அத்தியாயத்துக்கு ஐம்பதாவது ஸ்லோகத்துக்கு ஒரு விளக்கம் உலகத்திலேயே மிக மிக எளிமையானது ஆத்மக்யானம் சித்தாந்தம் பண்ற அதி சுலபம் சித்தாந்தம் பண்ற நான் இருக்கேங்கிறது எனக்கு தெரியும் சிக்கல தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் உங்களுக்கு அந்த பாட்டு தெரியும் தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் தன்னை அர்ச்சிக்க தான் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்பர் பின்னை வினையை பிடித்து திருமந்திரத்தில் அத்வைதம் சொல்லிட்டு போனோம் திருமந்திரத்தில் சைவ சித்தாந்தம் தான் சொல்லணும்னு இருக்கு சொல்லுவாங்க பரவாயில்ல பேசுவாமே உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருந்தால் பேரு வாதம் வாதம் விடுபவர்களுக்கு நான் வாதமாக இருக்கிறேன் இது வாத பிரபததாமகம் பேசணும் ஆரோக்கியமான இந்த சொன்ன ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட் அதெல்லாம் வரணும் சொல்ற விஷயத்துல ஒரு உயிர் இருக்க வேண்டாமா உங்களுக்குள்ள எத்தனை பேர் இருக்கீங்களோ தெரியாது எத்தனை பேருக்கு நல்லா சாஸ்திரம் சொல்ல தெரியுங்களோ தெரியாதோ எனக்கு தெரியாது தெரியும் ஆகையினால எதிர்க்கு சொல்றோம்னு கேட்டா இந்த மாதிரி சபை எப்படி இருக்கணும் கேட்டா அதுல இருக்கிற நுணுக்கங்களை பார்க்கணும் நான் உங்களை தூண்றேன் தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு நினைச்சு பேசல எவ்வளவு படிச்சாலும் தமிழ இருக்கு சமஸ்கிருதம் என்னன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் அப்புற அடுத்தது என்னன்னா நீ சொல்றதெல்லாம் தப்பு சொல்லிட்டே இருக்கு அது பேர் ஜல்பா வளரல் ஆக வாதஹா விதண்டா ஜல்பா இப்படி இருக்கணும் சபைன்னு சொன்னா அதுக்காக வேண்டி பட்டிமன்றம் போட்டு ஒருத்தர் ஒருத்தர் திட்ட மாதிரி எல்லாம் இருக்க கூடாது அந்த விஷயம் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப அதுல பண்போட பேசும் மீறிட்ட மாதிரி நான் நினைக்கல பண்போட பேசும் கேள்விப்பட்டது தருமபுரம் ஆதீனத்துக்கும் கோயிலூர் மட்டத்துக்கும் கொப்படையம்மன் கோவில் திருவாடு நடந்திருக்கு சோமசுந்தர நாயக்கர் புஸ்தகம் இவர்தான் மகா கோவிந்த் சாமி கொடுத்த தத்துவவாத கிரந்தம் என்கிட்ட இருக்கு கொக்கம்பட்டி தத்துவவாத கிரந்தம் சைவ சித்தாந்திகளுக்கும் வேதாந்திகளுக்கும் நடந்த சண்ட பிரச்சண்டங்கள் அதுக்கு பாரரிய எ உன் தத்துவம் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த தத்துவத்தை ஒத்துக்கும் எது உன் மனசுக்கு இதுதான் சரி அப்படின்னு படுறதோ அதன ஏத்துக்கும் என்ன இந்த தேசம் அப்படிப்பட்டது தாய்மாரா பூதலயம் ஆகின்ற மாயை முதல் என்பவர் சிலர் பொறிபுலன் அடங்கும் இடமே பொருள் என்பர் சிலர் நாதமயம் என்பர் சிலர் விந்துமயம் என்பர் சிலர் நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சில பேர் உரு என்பர் கருதி நாடில் அரு என்பர் சில பின்னும் முன்னும் கெட்ட சூனியமது என்பர் சில பேர் இவையால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமலால் பரமசுக நிஷ்டை பெறுமோ பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே கல்லாத பெயர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் கற்றும் அறிவில்லாத கர்மத்தை என் சொல்லுகிறேன் மதியுகேன் கைவல்யானி நல்லோர் அவர் காலத்துல இருந்ததுங்கிறாங்க அவர் காலத்துல இந்த வாத கைவல்ய நவநீதமும் பெருசித்தமா இருந்திருக்கு அதனால அவருடைய பா பாடல்களை பார்த்தா அங்கே அங்கே இப்படி இருக்கும் ஜெகம் பொய்யன தம்பட்டமடியே அப்படின்னு தாய்மாரின் பாட்டுல இருக்கு அதுக்காக வேண்டி நான் தாய்மாரன் அப்படியே சொல்றேன் சொல்லல ஒரு சித்தாந்தம் பேசுற வேதாந்தமும் பேசுற ரெண்டும் இருக்கு இல்லையே நம்ம சொல்ல முடியாது பாடு பாடல் பாடல் இருக்கு நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் உயிர்க்கு உயிராய்கிறது சைவ சித்தாந்தம் உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது என்ன இதை ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நான் ஒரே ஒரு வார்த்தையில முடிக்கிறேன் சிலதெல்லாம் அத்வைத சித்தாந்தப்படி அத்வைத வேதாந்த நான் சொல்ல மாட்டேன் வேதாந்தத்தினுடைய அத்வைதித்தாந்தம் வேதாந்தத்தினுடைய விசிஷ்டாத்வைதித்தாந்தம் வேதாந்த வேதாந்தத்தினுடைய பரம தாப்பர்யம் அத்வைத்தம் அப்படி ஒரு நிச்சயம் வேதாந்தத்தினுடைய பரம தாரியம் சிவபரமான விசிஷ்டாத்வைதம் சைவம் சர்வ தரிசன சங்கிரகான வித்யாரண்ய சுவாமிகள் எழுதியிருக்காரண் அதெல்லாம் நான் தமிழ் படுத்தணும்னு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன் கடவுள் என்ன பண்றாரு தெரியாது அப்ப வந்து தத்துவ பேயோடு தலையடித்துக் கொள்ளாமல் வைத்த மோன வள்ளல ஞான வள்ளலையே நித்தமும் எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா சிலர் அடிப்படை விஷயங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாரும் நல்லா தான் தெரிஞ்ச அறிஞர்கள் சபையில பேசத்துல இருந்தாலும் தப்பு இருந்தா சொல்லுமோ நான் திருப்பிப்பேன் சங்கோஜம் கிடையாது தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் திரும்பவும் சொல்றேன் தூய உணர்வுகளாகவும் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் உலகங்களாகவும் உறவுகளாகவும் மாயையால் காட்சி அளிக்கிறது என்பதுதான் அத்வைத சித்தாந்தம் அவ்வளவுதான் இன்னொரு திறவனா சொல்றேன் தூய உணர்வு உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் பார்த்தோம் சொற்கள் எல்லாம் கவனிக்கணும் உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் உலகங்களாகவும் உறவுகளாகவும் மாயையால் காட்சியளிக்கிறது இதுதான் உண்மை முப்பொருளாக காட்சியளிக்கிறது முப்பொருள் உண்மையாக என்பதை விட உண்மைதான் முப்பொருளாக காட்சி அளிக்கிறது என்பது அத்வைத சித்தாந்தம் யோசிச்சுப்பா உண்மைதான் என்ன ஆராய்ச்சி நேரம் கிடையாது நான் அவ்வளவு பேசுறதுக்கு நான் பிளான் பண்ணிக்கல முதல்ல நம்ம பேச வேண்டியது எல்லாருமே இப்போ பேச வேண்டியது அத்வைத்தம் முதல்ல பேசக்கூடாது முதல்ல கிளீனா துவைதத்தை சொல்லணும் துவைதம் சரியா புரியாம அத்வைதத்தை சொன்னா ஆபத்து ஜாஸ்தி துவைதம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றது இதுக்குதான் பேரு பேதவாதா அதுக்கு ஒரு தரம் படிச்சா போறாது கைவல்லிய நவநீதம் சாகர வரைக்கும் படிச்சிருந்தா இருக்கும் வேற கிடையாது ஆனா அரிய சமாதிகள் அவன் ஆறுடனும் அரிய சமாதிகள் அவன் ஆறுடனும் அன்று ஆனா வரிஷ்டனை சொன்னா ஒரு மாதிரி இருக்குல் ஊட்டினா கூட சாப்பிட மாட்டான் ஆனா அங்க என்ன சொல்றாரு அரிய சமாதிகள் பழகுவனே அவன் ஆறுடனும் இதெல்லாம் விசார விஷயம் சந்தேகம் தெளிதல் படல எங்கயாவது வந்திருக்காது யோசி அது சொல்றது சரியா தப்பா சந்தேகம் தெளிதல் படலுக்கு தத்துவ விளக்க படலத்துக்கும் இருக்கிற முரண்பாடுகள் தெரியுமா அந்த முரண்பாடுகளை பற்றி நாம் ஆராய்ச்சி பண்ண முடியுமா சித்தாந்தது அரிதுன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அரிதுன்னா யாருக்கு அரிது எலெக்ஷன்ல அரசியல்வாதிகள் நிக்கிறவங்களுக்கா அவங்களுக்கு இது சம்பந்தமே இல்லையா யாருக்கு அரிது மனிதப்பிறவி அரிதுன்னு சொன்னா யாருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கணும் உயிருக்கு பதில் வரணும் ஜீவனுக்கு புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி எடுத்தவொடனே உணர்வுக்கு நம்ம சைத்தன்யத்துக்கு போகல ஜீவவாதம் தான் முதல்ல ஆரம்பிப்போம் வியாவகாரிகத்திலிருந்துதான் பாரமார்த்திக கொண்டு போவோம் அவங்க பாரமார்த்திகே வியாவகாரிமே பாரமார்த்திக்கிறாங்க இந்த வியாவகாரிக பாரமார்த்திக பேதம் என்னைக்கு சரியா புரியலையோ அன்னைக்கு ஒண்ணுமே புரியாது அத்வைதமே புரியாது அத்வைத சித்தாந்தமே இந்த பாரமார்த்திக வியாபகாரிக சப்தத்துலதான் உட்கார்ந்து இருக்கு இப்ப நம்ம மகாநாடு நடத்துறது வியாபாரிகமா பாரமார்த்திகமா இப்ப வந்து அடுத்த வருஷத்துக்கு இருபது ரூபாய் செலவாகும் இங்க நன்னிலத்தை நடத்துறதா அந்த ஊரில் நடத்துறதா இதெல்லாம் வியாபாரி பாரமார்த்திகம் இல்ல பாரமார்த்திகத்தை சொல்லி கொடுக்கறேங்கிற வியாபாரிகத்துக்கு போய் பாரமார்த்திகம் காணா போய்ட்டு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படியே நான் இப்படிதான் மாட்டின்னு முடிக்கிறேன் அதனால சொல்றேன் உங்கள்ட வேதாந்தன் சொல்லணும்னு ஆசிரமம் ஆரம்பிச்சு படுற கஷ்டம் எனக்குதான் தெரியும் அனதிகாரிகள் எல்லாம் வரிசையா அவன் என்ன சொல்றான் நீ எனக்கு அது உனக்கு அவன் அவன் நீ எனக்கு சரியான குரு இல்லைங்கிறான் நம்மள பார்த்து சரி பரவாயில்லப்பா அகம் பிரம்மாஸ்தி தோம் பிரம்மாசி சர்வம் பிரம்மமயம் வச்சா அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு முதல்ல ஜீவன்ல ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்ம பாடங்கள்ல கொஞ்சம் யோசிக்க வேண்டியது முதல்ல கர்ம காண்டத்தை ஒழுங்கா சொல்லணும் அடிப்படையா சிலதெல்லாம் சொல்லணும் முதல்ல ஜீவனை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் முப்பொருள் உண்மையை முதல்ல சொல்லுங்க அப்புறம் உண்மை முப்பொருள் சொல்லுவோம் முதல்ல முப்பொருள் உண்மையில தான் ஆரம்பிக்கணும் ஜீவாத்மா சத்தியம் ஜெகத் சத்தியம் பரமாத்மா சத்தியம் அப்புறம் சத்தியமேவோ பரமாத்மா ரூபேன பவதி சத்தியமேவீவ ஜி உள்ள புனிதனாம் இந்த நோக்கரிய நோக்கு தெளிவுக்கு இன்றைக்காவது எல்லை இருக்கா ஏன் பாரதியார் திரும்ப திரும்ப அறிவிலே தெளிவுன்னு பாடுறார் மதிதன்னை மிக தெளிவு செய்து பாடுறார் எங்க பார்த்தாலும் சொல்லும் இந்த ஜீவனுக்கு மனுஷரீரம் அவ்ளோ சுல கிடைக்காது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் அவையே அரிது என்ன அரிது அரிது மாநில அரிது மானிடராய் பிறந்த நீங்க நயத்தல் அறிவு ஞானம்னா சுய சிந்தனை கல்வினா சொல்லி கொடுக்கிற படிப்பு சுய புத்தி சிந்திக்கிற சக்தி புத்தின்னு பேர் சாஸ்திரத்துல சக்தி கல்வினா ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கறது அதனாலதான் வள்ளி ஒரு அறிவுடைமைன்னு போட்டார் அப்புறம் போட்டார் வீட்டுக்கு முதல்ல அறிவு ஞானமும் கல்வியும் தானமும் தருவமும் தான் செய்தல் அரிது இன்னொரு தான் செய்ய வைக்கிறது இல்லை நான் செய்யறது ரொம்ப தானமும் தவமும் தர்மமும் தான் செய்தால் நாடு வழி திறந்துடுவேன் முதல் பாடம் ஆன்மீகத்துல அதுதமோதமோ பாடம் லெசன் என்னன்னா நான் மனிதன் அல்ல மனித உடலிலே வாழ்கிற தாற்காலிகமாக மனித உடலிலே வாழுகிற அநாதியான ஜீவன் புரிமா பாருங்க ஜீனுக்கு ஜென்மா இல்லை ஜீனுக்கு மணம் இல்லை நான் சொல்றதெல்லாம் அத்வைத சித்தாந்தம் இல்லை சித்தாந்தம் ஜீவனுக்கு பிறப்பு இல்லை ஜீவனுக்கு மரணம் இல்லை மனசுக்கே பிறப்புண்டா இறப்புண்டான்னு சந்தேகமா இருக்கு பேசிக் நாலேஜ் நான் மனித உடலில் வாழ்கிற உயிர் நான் அமெரிக்க மனித உடல்ல வாழ்ந்தா என்ன ஜப்பான் மனித உடல்ல வாழ்ந்தா என்ன கல்பன பிராமணன்யன் வைசியன் என்பது எதை சேர்ந்தது உடம்ப சேர்ந்ததா மனசை சேர்ந்ததா ஆத்மாவை சேர்ந்ததா பழக்க வழக்கத்தை சேர்ந்தது வர்ணம் ஆசிரமம் எல்லாம் பழக்க வழக்கத்தை சேர்ந்து எனக்கு எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது எங்கள் சமூகத்தில் ஒரு பழக்க வழக்கம் இருக்குன்னா அதே பழக்க வழக்கங்கிட்டு இருக்கு அவங்க ஒரு பழக்க வழக்கம்னா அது ஒரு பழக்க வழக்கம் பழக்க வழக்கம் தான் தவிர இப்போ எல்லாமே மாறியிருக்கு வர்ணத்துல அபிமானம் எல்லாருக்கும் இருக்கு வர்ண தர்மமே எவனும் பண்றது இல்லையே வர்ண தர்மமே இல்லாமல் பாரமார்த்திக திருஷ்டியா நிச்சயம் அகம் மனுஷாங்கிறது பாரமார்த்திக சத்தியம் இல்லை அகம் ஜீவகா இதை எதுக்கு சொல்றேன் மனுஷரீரம் முக்கியம்னு முதல்ல சொல்லி மனுஷரீரத்தினுடைய மகிமையை சொல்லி மனுஷரத்துக்கு மகிமை மூணு மூணு அன்பு இன்னொன்னு தர்மம் மனித உடலில் வாழும் உயிருக்கு மனித உடலின் மூலம் கிடைக்கக்கூடிய மாபெரும் நன்மை என்றால் என்னவென்றால் பகுத்தறிவும் தூய அன்பும் தூய அறமுமே ஆகும் இதுதான் அஸ்திவாரம் இந்த அஸ்திவாரம் இல்லாம நீங்க என்ன சித்தாந்த கட்டிடம் கட்டின எப்பவுமே நம்ம வியாபகாரிக திருஷ்டிலமா நமக்குள்ளேதம் கிடையாது அறுபத்தி மூணு நாயன்மார் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாம் பஞ்சலோகத்துல ஒண்ணு குடு இப்படி இருக்காரு ஒண்ணு பொங்கலி கலையம் வச்சுருக்காரு அடிபக்த நாயனார் எரிபக்த நாயனார் எல்லாரும் இருக்கார் ஆனா எல்லாம் பஞ்சலோகம் தானே நாயனார் திருஷ்டில பார்த்தா நாயனார் பஞ்சலோக திருஷ்டியில பார்த்தா பஞ்சலோகம் குழந்தைங்களுக்கு இளைஞர்கள் வர வேண்டும் என்றால் இளைஞர்களுக்கு அத்வைதத்தை முதலில் பேச கூடாது முதலில் துவைதத்தை தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் நுனிப்பு விடாது அகலமா உழணும் அகலமா உழறதை விட ஆழமா பொன்னம்பலமியுடைய படிச்சுதான் என்ன தெங்கலை என்ன சிவாச்சாரிய அஷ்டமடம் இருக்கு அதுக்குள்ளேயே பேதங்கள் இருக்கு திருவாடுறைக்கும் தர்மபுரத்துக்கும் தொண்ணூத்தாறு பூஜை பேதம் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு பூஜையில தொண்ணூத்தாறு வேற்றுமை இருக்கு அப்படின்னு திருவாடு ஆதினமே கிட்ட சொல்றாரு இது துவைதா துவைதம் அவங்களும் ஒரே சைவம் தான் சைவத்துக்குள்ளேயே அகச்சமயம் புறச்சமயம் என்னவா அத்வைத சித்தாந்தியா இருந்தாலும் சரி சைவ சித்தாந்தியா இருந்தாலும் சரி சிஸ்டாத்வை பாஞ்சராத்திர ஆகவமா இருந்தாலும் சரி வைஷ்ணவர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் ஒரு ஒரு கருத்து எல்லாருக்கும் தெளிவு உடல் வேறு உயிர் வேறு இதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது யாருக்கா உண்டா கிழமை அப்ப என்ன பண்ணணும் முதல்ல மனிதப் பிரிவியனுடைய மேன்மையை உணர வைக்கணும்னா முதல்ல ஜீவாத்ம புத்திய நன்றாக சொல்லணும் பத்தா மனுஷரீரத்தையே யூஸ் பண்ணிக்க தெரியும் இல்லாட்டி மனித சரீரத்தை என்ன ஆக்குவான்னா பூத்தாடி பூத்தாடி ஓட்டு உடைடைப்பான் நலங்கிட புழுதியில் எரிஞ்சிடுவான் வீணைய சாதன வழியே சொல்லாம மொட்டையா சாதன சதுஷ்டயம் சாதன சதுர்டயம் அன்னு சொல்லிနေிட்டே இருக்கப்பட சாதனை ததஷ்டையன் கடக்கிறது சாதனை ததஷ்டையனா என்னன்னு கேட்க மாட்டீங்களே சாதனை ததஷ்டையன் தெரியும் இல்ல உங்களுக்கு தெரியலனா தெரிஞ்சவங்க கிட்ட கேடுங்க என்னதான் வேதனம் அடைஞ்சாலும் கடைசி விபரீத பாவணம் போக மாட்டேங்கிறது அறரா விபரீத பாவணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கற இல்ல விபரீத பாவணம் போயிட்டே மாதிரி நடக்கிறதா இல்ல விபரீத பாவணம் எநஜமாவே இருக்கா போயிடதா இல்லையா புரிய மாட்டேங்குறது நிறைய பேர் நான் சொல்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா தான் புரியும் இதில் ஈஸ்வர பக்தி தர்மானுஷ்டானத்தை சொல்லி முதல்ல சிருஷ்டி பண்ணணும் தான் பெஸ்ட் அத்வைதத்தை படிப்பதற்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் அத்வைதத்தை புரிந்து கொள்வதற்கான தகுதி வரும் பிறகு அவர்களுக்கு சொன்னது முக்கியமா நான் சொல்ல விரும்ப இன்னைக்கு வந்து தெரியல மனுஷன் தான் வேலை இல்லை ரகுவம் சொல்றாரு தெரியுமா இளமையில் அவர்கள் நன்றாக கல்வியில பயிற்சியுடைய ஒருத்தல்வித சிறு வயது படிப்பார்கள் இளமை பிற்பகுதியிலே முனிவர்களுடைய தொழிலை செயலை மேற்கொள்வார்கள் நான் எப்படி சொல்வேன் சொல்லுகிறது வாழ்க்கையின் புண்ணியமே செய்யலையோ அவ கடைசி இருபத்தஞ்சு வருஷம் என்ன பண்ண போறான்னு ஒரு ஸ்லோகம் பிரதமே நார்ஜிதா வித்யா தித்திய நார்ஜிதம் தனம் திருத்தீய நார்ஜிதம் புண்ணியம் சதுர்த்த கிம் கரிஷ்ய இதெல்லாம் அப்படியே தமிழ்ல பாடல்களா இருக்கு எனக்கு ஞாபகம் இல்லை படிச்சிருக்கேன் அதெல்லாம் பாத்திருக்கேன் இதையே சொல்லி பழக்கத்தினால சொல்லவில்லை எல்லாம் தமிழ்ல அத்தனையும் பண்ணிருக்கான் இந்த காசிவாசி சிவானந்த யதீந்திர திருபுவன எவ்வளவு வேதத்துக்கு எல்லாம் அப்படியே பொருள் அந்த காலத்துல கிரந்த எழுத்துல போட்டு நாகர தேவநாகர எழுத்துல போட்டு அதுக்கப்புறம் வந்து பதவுரையை போட்டு அதுக்கப்புறம் பட்டபாஸ்கர பாஷ்யம் போட்டு சாயனாச்சாரிய பாஷ்யம் போட்டு இவ்வளவு பெரிய நாலு வேதத்துக்கு போட்டிருக்காரு திருப்பூவனம் சுவாமி கோயிலூர் மட்டத்தில் சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க தான் பிரிடுவீங்க ஆகையினால நான் இப்ப கைவல்லிய பத்தி ரொம்ப பேசல ஆனா கைவல்ய பாட்டை அருளால் யானே பணம் சம்பாதிக்கணும் சுகம் தேகாத்ம புத்தியோட புண்ணியம் பண்ணணும் அடுத்த பிறவிக்கு நல்ல கதி கிடைக்கணும் அப்படிங்கிற போது நமக்கு ஜீவாத்ம புத்தி இருக்கு அப்புறம் வந்து என்னன்னா ஜீவனே என்ன பண்றான் சிவதாசனாராம் முதல்ல மனுஷோகம் மனிதனாக நான் இருக்கிறேன் நான் ஒரு உயிராக இருக்கிறேன் நான் உயிருக்குயிரான இறைவனின் அடிமையாக இருக்கிறேன் பிறகு உயிருக்கு உயிரான இறைவனுக்கும் ஆதாரமான தூய உணர்வாக நான் இருக்கிறேன் இதெல்லாம் அறம்பொருள் இன்பம் வீடல் நூற்பயனே நன்னூர் தமிழ் கல்வியை போயிடுச்சே தென் தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன் கான் ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி இப்படி எல்லாம் பாடினாங்க நிறைவுரைதான் இப்ப விஷயம் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நிறைவு பெறுகிறது அது வியாபகாரி பாரமார்த்திகம் என்ன நிறைவை தவிர ஒன்றுமே இல்லை குறை என்பது கற்பனை அறியாமை மாயை மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய மறைக்க வல்லார்கள் மாயை மறைய காயமும் இல்லை கருத்தில் மரத்தை மறைத்தது எல்லாருக்கும் தெரியாது மரத்தை மறைத்த மறைத்தது மாமதை யானை மரத்தில் மறைந்தது மாமதை யானை மரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் மரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா வள்ளுவர் சொன்ன மாதிரி ஓப்ப தலைக்கூடி உள்ள அனைத்தே புலவர் தொழில் இங்க வரும்போது இதை பார்க்கல என்னோட ஆசையா வந்தேன் கைவல்ய நவனியத்துக்குன்னு ஒரு மாநாடு போடுறாங்களே ரொம்ப அற்புதமான விஷயமாச்சு வந்தேன் இல்லாம பார்த்தேன் ஆனா விஷயம் ஆனா ஒண்ணு எனக்கு ரொம்ப சந்தோஷம் முயற்சி இது முயற்சி திருவினை முயற்சியை யாராவது எடுக்கணுமே உனக்கு யாராவது மணி கட்டணமே ஜாகராஜ் என்ன என்ன சொல்ல விரும்புறீங்க நிறைமொழி மாந்தர் பெருமை பெருமையில் கிடந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப நிறை அதாவது என்னன்னா நிறைவான பொருளை பத்தியே பேச நம்ம நினைச்சிட்டு இப்ப இந்த சித்தாந்த பேதங்கள் எல்லாம் குறையா நிறையா மாயாசக்தியின் மகிமை எப்போ குறையவே குறைகளுக்கு பஞ்சமே இல்லை நிறைவு எத்தனை இருக்கு பேச்சு பலவித இருக்கு மௌனம் எத்தனை இருக்கு தாய்மான் ரொம்ப அழகாக சொன்னம் மௌனம் செயல் வாக்கு எல்லாம் மௌனம் சுத்த மௌனம் என்பால் தோன்றின் பராபரமே என்னது படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்றார் கன்றோ சுகங்கான் பராபரம் ால நிறைவை தவிர நீங்க வீட்டுக்கு போற போது நிறைவு கோடி இன்பம் வைத்தாயங்கள் அவசிஷன் நிறைவிலிருந்து தான் நிறைவிலிருந்து நிறைவு தோன்றியிருக்கிறது அதுவும் நிறைவானது இதுவும் நிறைவானது நிறைவிலிருந்து தான் நிறைவு தோன்றியிருக்கிறது நிறைவிலிருந்து நிறைவை எடுத்துவிட்டால் நிறைவுதான் இது ஒரு சும்மா இல்ல கயிரும் ஏழடி பாம்பும் ஏழடி கயிறு பாம்புனா புரியும் அஞ்சு இஞ்சு பாம்பும் எடுத்துட்டா என்ன இருக்கும் பாம்பு வந்துதான் போச்சான் வராத பாம்பு எப்படிப்பா போகும் அந்த மாதிரி ஒரு தோற்றம் போன மாதிரி ஒரு தோற்றம் குறைவு வந்த மாதிரி ஒரு தோற்றம் குறைவு போன மாதிரி அதுதான் ஆதிசங்கருடைய பெருமை மக்தவங்கள்லாம் முக்தி என்பது அடையப்படுவது என்றார்கள் ஆதிசங்கர சொன்னார் முக்தி என்பது அறி அடையப்படுவதல்ல அறிந்து கொள்ளப்படுவது என்று சொல் முக்தி என்பது இங்கேயே இப்பொழுதே இருக்குது ஏதோ இந்த ஜீவாத்மாவுக்கு அந்த இருக்கூடிய அவஸ்தா பேதங்கள் அத்வைத சித்தாந்தம் படிக்கிறதுக்கு நம்மள நல்ல தகுதியுடைய ஆக்கிக்கணும் கைவல்ல நவநீரத்தில் இதை சொல்லாதே சில பேர் தபஸ் பண்ணுவோம் பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே தவம் இருந்தாலும் பக்தி இருந்தாலும் கேட்க விருப்படைய சொற்க சொ அன்பு பற்றலே ஆகும் தொண்டன் ஆனாலும் ஆடலாமே என்கிற எண்ணம் வரணும் இன்னமும் எங்க வாத்தியார் சொல்றாரு அப்பப்ப அவர் சரி தகராறு அப்படின்னா ஸ்ரத்த தோஷம் ஆகும் இந்த அதிர்ஷ்டம் நமக்கு அந்த அதிர்ஷ்டத்துல ரொம்ப நம்பிக்கை இருக்கு இல்லாட்டி இருந்து இவ்வளவு பெரிய கோயிலை கட்டுறோம் இந்த கோயிலை கட்டவங்கன்னா எவ்வளவோ புண்ணியம் கிடைக்கும் நம்பி நம்பிதான் கட்டுறாங்க நகரத்தார்கள் இத்தனை கோயில் எது கட்டுறாங்க சிவ புண்ணியம் சம்பாதிக்கணும் பதி புண்ணியத்தை சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் கோயில்கள் எத்தனை ஆகவ பாடசாலிகள் நடந்த நாடு தானே ஜட்டியார் கொடுத்த பணத்துல படித்தவன் அந்த சாதாரண கொஞ்சம் பணத்துல படித்தவன் தான் நாள்தான் ஆனா அவங்கலாம் அவ்வளவு அன்பா நடத்தியிருக்காங்க எங்களை எல்லாம் இந்த காலத்துல எப்படி இருக்கோ தெரியாது செந்தமிழ் நாடுகளும் போதினிலே வேதம் சிறந்த தமிழ்நாடு வீரம் செறிந்த தமிழ்நாடு நான் நிறைவுரையை நிறைவு செய்ய போகிறேன் ஆகவே எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் பஞ்சதையும் கைவல்ய நவநீதத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான கைகறி கைவல்ய நவநீதத்தில் ஓமைகள் அந்த ஓமைகளுக்கான தெளிவான விளக்கங்கள் அவசியம் வர வேண்டும் கைவல்ய நவநீத ஓமைகள் திருக்குறளில் ஓவமைகள் இத்தனையோ நூல்களை ஓமை இல்லைன்னா விஷயம் புரியாது ஒருத்தம் பேசணும்னு சொன்னா சாஸ்திரம் சொல்லுகிறது திருஷ்டாந்த திருஷ்டாந்த குசலோ வக்தா அப்படின்னு ஒரு லட்சணம் பேசுறவனுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்றவன் தான் உத்தமமான பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்றாங்க உதாரணம் ஆகாசம் நீளமாக இருக்குது பூமி சுத்திர உதாரணம் சூரியன் உதிக்கிற உதாரணம் மறைகிற உதாரணம் நிறைய உதாரணம் அதில் ஒரு தத்துவவாத கிரந்தங்கள்லேயே அற்புதமான போரங்கள்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் இல்லை நிறைய வேலை இருக்குது ஆக இந்த கைவல்ய நவனி இந்த மகாநாட்டில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கும் இங்கே பொறுமையாக இருந்ததில் தெரிஞ்சு சந்தோஷம் அதுவும் இவ்வளோ பெரிய பாரம்பரியமான மகாரயம் அதில் இந்த சுவாமிஜி பாடம் சொல்கிறாருங்கிறது எனக்கு அவரை ரொம்ப சந்தோஷம் மெய்ய மெய்யுணர்வை போதிக்கும் மெய்யப்ப சுவாமி ஆனந்தமாக இருக்க பிரார்த்தனை என்ன இந்த பக்கத்துல திரு திருமயம் இருக்காங்க திரு அது திரு ஊர் இருக்கு அங்கே பெருமாளுக்கும் பேரு மெய்யப்பன் தான் பேரும் மையப்பன் அவர் சத்திய அவர் சத்தியமூர்த்தி ஆகையினால இந்த மடாலயத்தினுடைய மதிப்பு பெருமை இதனால நன்றாக விருத்தி ஆகணும் இந்த மடங்களில் கலை நிகழ்ச்சியை பற்றி யாரோ கேட்டிருந்தாங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்க வந்து தேவாரம் திருவாச்சகம் போன்ற சக்தியை வளர்க்கக்கூடிய நூல்களை படிப்பார்கள் தத்துவத்தில் அத்வைத சித்தாந்தத்தை வைத்திருப்பாரு சைவ சித்தாந்தத்துக்கார சைவ சித்தாந்திகள் போற்றுகின்ற வே தேவாரம் திருவாசகத்தை போற்றி பரவுகின்ற ஒரு உத்தமமான மட்டம் கோவிலூர் மட்டாலயம் அதே சமயம் சித்தாந்தத்திலே அத்வைத சித்தாந்தத்தை வைத்திருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு பெரிய விசேஷமான அம்சம் உள்ளது இந்த சிறப்பை நாம் புரிஞ்சுக்கணும் அதனால் நமக்கு என்னென்னா எல்லாம் நமக்கு வேணும் எல்லாம் ஜனங்கள் எல்லா குரூப்பும் நமக்கு வேணும் எல்லாரும் கடைசியில் என்ன அர்த்தம் தான் எல்லோரும் இன்புற்ற நினைப்பது பிரம்மனுக்கு தாசன் தான் பரவாயில்லப்பா அது என்ன தப்பு நீ நல்லவனாயிரு நானும் நல்லவனாயிருக்கும் ரெண்டு பேரும் நல்லவனாயிருந்தா போல பெரிய ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்ததுல எனக்கு பங்கு கொண்டதுல ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் அறிவிலே தெளிவும் நெஞ்சிலே உறுதியும் அகத்திலே அன்பினோர் வெள்ளமும் பொறிகளின் மீது தனி அரசாணையும் பொழுதலாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம் என்று பாரதி சொன்னபடி உங்களுக்கு எல்லா நலங்களும் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து உங்களை எல்லாம் மனமார வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் நிறைவுரையை நிறைவு செய்கிறேன் ஐயனே எனது நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க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 அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஹரி கோம் சத்குருநாத மகாராஜி எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க நன்றி உரை சொல்ற போது எந்திரிச்சு போக கூடாது அது தர்மம் இல்லை அத்வைத சித்தாந்தம் படிச்சவங்க தர்மத்தை விடக்கூடாது